ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு புராணங்களிலும் வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிச்ச தர்மங்களை சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதிலே இப்போ பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகாபுராணத்திலே பத்தாவதாவது பத்தாவது புராணமான பிரம்ம வைவர்த்த புராணத்திலே சொல்லக்கூடியதான விஷயங்களை பார்க்கிறோம் இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் என்கிறது பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது இதற்கு ஏன் பிரம்ம வைவர்த்த புராணம் என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிற பொழுது ஒவ்வொரு யுகங்களும் வரும்பொழுதோ ஒவ்வொரு பிரளயம் முடிந்து திரும்பவும் இந்த ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிக்கிற பொழுதோ பிரம்மாக்கள் மாறுபடுறார் ஒவ்வொரு ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு தேவதைகள் பிரம்மாவாக இருந்து இந்த சிருஷ்டிகாரியத்தை பண்ணுறான்னு நமக்கு காண்பிக்கிற அந்த தர்மத்தை முக்கியமாக கொண்டு இந்த புராணம் காண்பிக்கிறதுனாலே பிரம்ம வைவர்த்த புராணம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டதாக அந்த புராணமே காண்பிக்கிறது மேலும் ஒவ்வொரு முறையும் பிரம்மா வந்தவுடனே புராணம் சர்வசாஸ்திராணம் பிரதமம் பிரம்மணாஸ்மிருத்தம் அனந்தரஞ்ச வக்ரேபியோ வேதாஸ்தா அப்படின்னு பிரம்ம வைவர்த்த புராணமே நமக்கு காண்பிக்கிறது பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி முதல்ல என்ன பண்ணுறார்னா புராணங்களை தான் முதல்ல எடுத்து காண்பிக்கிறார் பிறகுதான் வேதத்தை நமக்கு காட்டுறார்னு இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்கிறது ஆக வேதத்தை காட்டிலும் அபௌருஷேஜமான விஷயம் இந்த புராணங்கள் என்கிறது தெரிய வருது இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சொல்லக்கூடியதான தகவல்கள்னு பார்த்தால் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கர்ப்பமாக கொண்டும் இந்த பிரம்ம புராணம் சொல்கிறது பகவான் கிருஷ்ணனுடைய ஜனனத்திலிருந்து ஆரம்பித்து கடைசியிலே அவருடைய அவதாரம் முடிகிற வரையிலும் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை விரிவாக காட்டுறது இந்த ஜெகத் சிருஷ்டி பிரகிருதி இது அனைத்துமே கிருஷ்ண பரமாத்மாவினுடைய உத்தரவின் பேரில் தான் வர்றது என்கிற தகவல்கள் எல்லாம் விரிவாக இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்கிறது மேலும் முப்பத்து முக்கோடி தேவதைகள்னு சொல்கிறோம் அந்த முப்பத்து முக்கோடி தேவதைகளுடைய காரியங்கள் என்னென்ன அவர்களுக்கு அந்தந்த காரியங்களை நியமித்தது யார் என்கிற தகவல்களும் இந்த பிரம்மவைவர்த்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் மகாலட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா இவர்கள் அனைவரும் பிறந்ததற்கு அவதாரம் செய்ததற்கு பகவானுடைய ஆக்ஞைய காரணம் என்கிற தகவலையும் இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் சொல்கிறது இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் ஒரே கோர்வையாக இல்லாமல் மாறுபட்டு மாறுபட்டு தகவல்களை சொல்கிறது மாறுபட்டுன்னா கோர்வையாக விஷயங்கள் இல்லை ஆங்காங்கு அங்கே அந்த பாக்கி புராணங்களில் விட்டுப்போன விஷயங்கள் இந்த புராணங்கள்லேயே வருது பிரம்மவேவர்த்த புராணத்தில் ஒரு பாதி எப்படி இருக்குன்னா பாக்கி புராணங்களில் சரித்திரமோ தர்மங்களோ பாதி சொல்லி பாடி பாதி விடப்பட்டு இருந்தது இந்த பிரம்மவைவர்த்த புராணத்தில் சேர்த்துருக்கார் வியாசாச்சாரியாள்னு தெரிய வருது இந்த புராணத்தில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா தேவதைகளுடைய விவாகமானது இந்த பிரம்மவைவர்த்த புராணத்தில் இருக்குது இந்திரன் முதற்கொண்டு தேவதைகளுக்கு விவாகம் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பத்னிகள் யார் எந்த காலத்தில் அவர்களுக்கு விவாகமாச்சுங்கிறத இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் காண்பிக்கிறது மேலும் பலராம விவாகம் இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் பாராயணம் பண்ணுறதுனாலேயும் இந்த பிரம்ம பைவர்த்த புராணத்தை சொல்ல சொல்லி கேட்பதுனாலேயும் பலன்கள் அதிகமாக கிடைக்கிறதுன்னு இந்த பிரம்ம வைவர்த்த புராணமே பலஸ்ருத்தியிலே காண்பிக்கிறது இதம் புண்ணியூத்த மங்களமுத்தமம் இயுயம் யம் ஸ்வியமேச்சம் ஷாந்தி துஷி புஷிச்ச பிச்சதாம் பட்டதம் க்ஷேமோ கர்மர்ஜரா இது துஸ்வன சுகஸ்வனஸ்ஃபா இத்தக அபீஷ்ட பலவியக்தி நிமித்தம் அபிபஷதாம் இந்த புராணத்தை சொல்கிறதுனால தீர்க்கமான ஆரோக்கியம் குடும்பத்தில் க்ஷேம விருத்தி ஏற்படுறது நல்ல எண்ணங்கள் உருவாகிறது கேட்பவர்களுக்கு மனதில் சங்கல்பித்த காரியங்கள் பூர்த்தி ஆகிறது இது நம்முடைய தேகத்தை மிகவும் சுத்தி பண்ணுறது இதம் புண்ணியம் இதம் பூதம் இதம் மங்களமுத்தமம் அனைத்து மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மபைவர்த்த புராணம் இதை படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இதை படிக்கும்படி செய்பவர்களுக்கும் துஸ் சொப்பன கெட்ட சொப்பனங்கள் ஏற்படாது சுக சுஸ்வப்ன ஸ்பாதி ரேவச்ச நல்ல சொப்னங்கள் ஏற்படும் நல்ல சகுனங்கள் தென்படும் இதகா அபீஷ்ட பலவியக்தி நிமித்தம் அபிபஷதாம் இந்த பிறவியிலேயே நாம் அனைத்து விதமான சுகங்களையும் நேரடியாகவே பார்க்கலாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இந்த பிரம்மபைவர்த்த புராணத்தினுடைய சிரவண பலனை நமக்கு தெரிவிக்கிறது பாக்கி புராணங்களில் சொல்லப்பட்ட தர்மங்களையோ சரித்திரங்களையோ சொல்லி அதை பூர்த்தி பண்ணக்கூடிய புராணங்கள்னு மூன்று புராணங்கள் இருக்குது அதாவது ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மபுராணம் பிரம்ம வைவர்த்த புராணம் இது மூன்றும் கடைசியில் வியாசாச்சாரியால் நிறையா சரித்திரங்களை இதில் சேர்த்தது அந்த வரிசையில் தான் இந்த பிரம்ம வைவர்த்த புராணம் வருது இந்த புராணத்தை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணன் பகவானுடைய சரித்திரம் முழுமையாக இதில் இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்திலே வருதுங்கிறது தான் இந்த புராணத்தினுடைய சிறப்பு மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்